ஓட்டப்பந்தயத்தில் மாரத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹென்ரி ஹட்ஸன் ஹட்ஸன் நதியை கண்டுபிடித்தார் சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வடக்கு கரோலினாவில் பயணிகள் கப்பல் மூழ்கியதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இக்கப்பலில் பதிமூன்று முதல் பதினைந்து டன் தங்கம் கொண்டு செல்லப்பட்டது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 வீட்டுக்காவலிலிருந்து ஜெர்மனிய படை தளபதி ஓட்டோ ஸ்கோர் செனி என்பவரால் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கிதா குருசேவ் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜான் எப் கெனடி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் என்று கூறினார் அவரது கனவு நனவாகியது அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் மன்னர் ஹைலி செலாசி பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் நிற கொள்கைகளுக்கு எதிராக போராடிய ஸ்டீவ் பைகோ என்பவர் காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார்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 நியூயார்க் நகரில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசுகள் வெடித்துச் சிதறியதில் நூற்றி ஐந்து மக்கள் கொல்லப்பட்டனர்வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லூனா இரண்டு விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் விண்வெளிக்கு செலுத்தியது சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் எதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் எந்தவர் விண்வெளியோட கருப்பு அமெரிக்க பெண்ணான மெய் சரோல் ஜெமிசன் என்பவருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சி வை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெல்லிங்டன் பிரபு இங்கிலாந்து கிரிக்கெட் வீடர் மற்றும் கனடாவின் பதிமூன்றாவது ஆளுநர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐரின் ஜோலியோ கியூரி நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பெரோஸ் காந்தி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெசி ஓவென்ஸ் அமெரிக்க தடகள விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈஜி டொயாட்டோ ஜப்பான் தொழிலதிபர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் மோரிஸ் விடுதலை புலிகளின் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பால் வாக்கர் அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரஞ்சன் இந்திய நடிகர் நாட்டிய இசைக்கலைஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இளங்கீரன் ஈழத்து முஸ்லிம் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பி டி சாமி தமிழக எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நார்மன் போர்வாக் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்வர்ணலா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி இந்நாளின் சிறப்புகள் மனம் தெளிநிலை தினம் என விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனம் தெளிநிலை தினம் என்று மற்றும் கேப் வர்டி என்ற நாட்டில் தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே